வான்ளைகளில் தோரணமாய் கவிதைகள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க நான் உங்கள் சிணைதன் மகேந்திரன் அடுத்ததான் நாம பார்க்கக்கூடிய கவிதை இதயம் துடிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் நினைவுகள் என்னுடன் இருக்கும் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் நினைவுகள் என்னுடன் இருக்கும் என் இதயமே காற்றடைத்த பலுனா ஓய்வில்லாமல் ஓடும் கடிகாரமா இன்ப துன்பங்களை சுமக்கும் சுமை தாங்கியா என்ன சொல்வேன் உன்னை அன்பை மட்டும் சேகரிக்கும் என் இதயமே காற்றடைத்த பழுனா ஓய்வில்லாமல் ஓடும் கடிகாரமா இன்ப துன்பங்களை சுமக்கும் சுமை தாங்கியா என்ன சொல்வேன் உன்னை அன்பை மட்டும் சேகரிக்கும் என் இதயமே இன்னும் அற்புதமான கவிதைகளை கேட்டு ரசிக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கவிதைகளோடு